கருணையும் கண்டிப்பும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்தின் தலைப்பு அன்பும் அடியும் லவ் அண்ட் கெயின் வாசிப்பதற்காக யோவான் மூன்றாம் தியாயத்திற்கு திருப்புங்கள் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி வரை வாசிக்கிறேன் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்திற்குள் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுடைய பெயரில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனிதருடைய செயல்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை வகைக்கிறான் தன் செயல்கள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான் சத்தியத்தின் தனது செயல்கள் கடவுளுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் இசு இன்றைய மனப்பாட ரோமர் பதினோராம் அத்தியாயம் 22 ரெண்டாம் அவசனத்திலிருந்து எடுத்திருக்கிறேன் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களிடம் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் severe. He is severe to those who டிஸ் பட் இஸ் கைண்ட் டு கடவுள் அன்பாகவே இருக்கிறார் என்கிறது திருமறை அதைத்தான் ஒன்றிய வாசிக்கிறோம் அவர் அழிக்கும் நெருப்பாகவும் இருக்கிறார் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் என்று அதே வேதம் கூறுகிறது பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது இதில் எது சரி இரண்டுமே சரிதான் திருவசனங்களுக்குள்ளே எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது ஒருவரை நரகத்திற்கு அனுப்ப முடியாத அளவு கடவுள் அன்புள்ளவர் என்று நாம் நினைக்க தோன்றும் அதே வேளையில் ஒரு பாவியையும் மோட்சத்திற்குள் அனுமதிக்க முடியாத அளவு அவர் பரிசுத்தர் என்பதையும் அமத்துக்கொள்ள வேண்டும் சமோன் சார் காட் இஸ் டூ லவிங் டு சென்ட் எனி ஒன் டுஸ் டூ ஹோலி டு அட்மிட் any one who is living in sin in to heaven manam norungi manam tirumbugira paavidam kadavulude anbai kurithu pesavendru anal vananga kalithulla avargalidam thanal hridayathai kadinapaduthavargalidam kadavulude kovathai than naam alithu pesavendru kadavulude inda iru gunangalaiyum இன்று நம்முடைய மனப்பாட வசனமாகிய ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு மிக அழகாய் சமநிலைப்படுத்துகிறது அவ்வளவு அழகாக எழுதுகிறான் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணிப்பாரு தவறி விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் இயேசுவும் யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அவர் சொன்னார் அப்படியே வாசித்துக் கொண்டு பதினெட்டாம் வசனத்திற்கு வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான் விசுவாசியாதவனோ ஏற்கனவே அவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்பட்டாயிற்று இயேசு மோட்சம் நரகம் ஆகிய இரண்டை குறித்தும் அவர் தெளிவாக பேசினார் அவர் கொடுத்த நற்செய்தி பேராணையிலும் கூட அவர் இவ்விதமாக சொன்னார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் மீட்கப்படுவான் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ தண்டனைக்குள் அவன் தீர்க்கப்படுவான் முதல் முறையாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசு இந்த உலகத்தில் வந்தபொழுது அவர் அன்புள்ளவராக கருணைக்கடலாக வந்தார் அடுத்து அவர் இவ்வுலகை நியாயம் தீர்ப்பதற்காக வரப்போகிறார் அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் நீதியை நிலை இருக்க முடியாது அன்புக்கு இலக்கணமாய் சொல்லப்படுகிற தாயானவள் கண்டிப்பதில்லையா கருணையுள்ள மேய்ப்பராக ஒரு ஆட்டுக்குட்டியை அப்படியே தன்னுடைய மாறுபலே அணைத்துக் ஒரு கருணையுள்ள மேய்ப்பராக அல்லது தேற்றும் கோலோடு இயேசுவை சித்தரிக்கிற புகைப்படங்கள் படங்கள் ஏராளம் ஆனால் தேவ ஆலயத்திலே சவுக்கினால் வியாபாரிகளை விரட்டும் காட்சி ஆகிய படங்கள் மிக அபூர்வம் அந்த படங்களை நாம் விடுகளிலே பார்ப்பதே கிடையாது எனவேதான் சபைகளிலும் சமுதாயங்களிலும் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே இந்த தாறுமாறான செயல்கள் தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றன தேவனது கோபமும் பருசுத்தமும் அவரது அன்பை குறித்து நாம் பேசுகிற அளவிற்கு வலியுறுத்தப்படாவிட்டால் மக்களிடம் நாளிடவிலே தேவ பயம் குறைந்து விடும் தேவ அன்பை மட்டும் பேசுகிற ஊழியன் அவன் போலி கிறிஸ்தவரை போலி மார்க்கத்தினரை தான் அவன் அதே வேளையிலே தேவனுடைய கோபத்தை மட்டுமே ஒருவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டு அடித்துக் கொண்டிருந்தால் அவன் பரவசமற்ற கிறிஸ்தவர்களை பிறப்பித்து விடுவான் நம்ம ஆண்டு இப்படி ஜபிக்க வேண்டும் தேவா எங்களது தவறுகளுக்கு உடனே தண்டனை அளிக்காமல் பொறுமையா இருப்பதே நாங்கள் சரியாய் புரிந்துகொண்டு. மேலும் தவறு புரியாமல் இருக்க என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் பிரசங்க வேதன் பிரின்ஸ் ஆஃப் என்று சொல்லப்பட்ட பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீகை அவர் சொன்னார் த சோட் ஆஃப் ஜட்மெண்ட் நோ மோர் பட் ஆஃப் தீர்ப்பளிக்கும் பட்டயம் இன்று நம்மை அச்சுறுத்துவதில்லை ஆனால் பெற்றோரின் புறம்போ இன்னும் உபயோகத்தில் உள்ளது சரியாய் சொன்னார் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உங்கள் மேல் பரிவையும் அவர் காட்டுகிறார் பிரார்த்திப்போம் நல்ல ஆண்டு இந்த அருமையான நாளிலே உமுடைய குணத்தின் இரு பக்கங்களையும் உண்டைய கண்டிப்பையும் உண்மைய கருணையையும் உண்மைய அன்பையும் உண்மையும் கண்டிப்பையும் நாங்கள் கர்த்தாரை சமப்படுத்தி சமநிலைப்படுத்தி உண்மையை ஒரு சரியான கோணத்திலே பார்க்க எங்களுக்கு நீர் உணர்த்தி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எந்த ஒரு புறமாவது சாய்ந்து ஆண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ சமநிலையை நாங்கள் இழந்து விடாதபடி கர்த்தாவே உங்க இந்த இரு குணங்களையும் அல்லது உம்முடைய குணத்தின் இரு பகுதிகளையும் நாங்கள் சமநிலைப்படுத்தி சரியானபடி உமக்கு நடந்து கொள்ள பரவசத்தோடும் அதே வேளையில் பக்தி வினயத்தோடும் நாங்கள் நடக்க உண்மை ஆராதிக்க உண்மை கொள்ள உண்மை பின்பற்ற எங்களுக்கு கற்றுத்தாரம் நீர் எங்களை கண்டிக்கிற வேளையிலே சோர்ந்து போகாதிருக்க உதவி செய்யும் அடிக்கிற கைதானே அணைக்கும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவிதாரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே